வணக்கம் ஜூலை பதினெட்டு 2019 பத்தொன்பது பொது அறிவு குயலுக்காக சென்னையிலிருந்து ஹானி நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று உலக மக்கள் தொகை தினம் ஜூலை பதினோராம் தேதி அனுசரிக்கப்படுகிறது இரண்டு கோட்பந்தர் கோட்டை மகாராஷ்டிரா மாநிலத்தில் அமைந்துள்ளது மூன்று இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் விமான டிக்கெட்டுகளுக்கு பசுமை வரி விதிக்கப்பட்டுள்ள நாடு பிரான்ஸ் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று டிஆர்டிஓ எந்த மாநிலத்தில் ஏவுகணை சோதனை வசதியை அமைப்பதற்கு அனுமதி பெற்றது இரண்டு மத்திய பயிற்சி கவுன்சிலின் முப்பத்தி ஆறாவது கூட்டம் எங்கு நடைபெற்றது மூன்று காமன்வெல்த் வலுத்தூக்குதல் சாம்பியன்ஷிப் எந்த நாட்டில் நடைபெறுகிறது நன்றி மீண்டும் சந்திப்போம்